சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள மகாபரிசுத்த தேவனுக்கு மகிமையும் கணமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக மெய்மார்க்கமாகிய கிறிஸ்தவ அளிக்கும்படியாய் மதவாத சக்திகள் தீவிரமாய் செயல்படும் காலத்தில் நாம் இருக்கிறோம் இக்கால சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கலக்கங்களும் குடும்பத்தில் நெருக்கங்களும் மனதை குழப்புகிற சூழ்நிலைகள் இயல்பாக வரும் ஆனாலும் நம்மையும் அவர்கள் நாம் காண்கிற எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் எப்படி காலகட்டத்தில் இருப்பான் என்பதை பரிசுத்த வேதத்திலிருந்து இதே போன்ற காலங்களில் தேவ மனிதர்கள் எப்படி கத்தருக்காக தங்கள் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார்கள் என்றும் நம் திருச்சுபையின் வரலாற்றிலும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தபோது தேவன் தம்முடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்தினார் என்றும் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் புதிய சிலை சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் இச்செய்தியை கேட்ட அநேகரை கத்தருடைய வல்லமை தொட்டு சோர்ந்து தேவனுடைய திருச்சபையாக கடந்து வந்துக்கிறதற்கு மயமையுள்ள ஒரு பிரசுத்த ஆராதனை எடுக்கும் முடியாக தேவ நம்ம எல்லோருக்கும் அவருடைய நிலக்கருமைக்காக நம்ம ஆண்டு ஒரு ஸ்தோதரிபமாக ஹலே ஒரு தமிழகத்துக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட நாள் வரலாறு காணாத மழை என்று செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது உண்மையும் கூட அடியெனும் நேற்று மாலையில் மத்தியானம் எரிசபத்திலே ஜெபம் அன்று ஒரே நாளை பரிசுத்த நாள் ஆராதனை மக்கள் வர வேண்டும் பயங்கரமான மழை பெய்யும் என்று அறிவிப்பு வந்திருக்கின்றது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிந்து நான் ஆண்டோட சமூகத்தில் நானும் ஜெவம் பண்ணினேன் ஆயிரக்கணக்கான தேவைப்பிள்ளைகள் ஜெபம் பண்ணியிருப்பார்கள் இதற்கு அறிகுறியாக நேற்று மத்தியானத்துக்கு பிறகு ஒரு பெரிய மழை வந்தது மழை என்றால் பயங்கர மழை ஒரு பதினைந்து இருபது பெய்திருக்கும் அதாவது மணிக்கணக்காக மழை பெய்யும் போது பெறுகின்ற தண்ணீர் பெருகின்ற அவ்வளவு பெரிய மழை புயலுக்குரிய முன் அறிகுறி வெளிப்படுத்தினது ஆனால் கத்தராகி தேவன் அவைகளை மாற்றி விட்டார் எலியா சொன்னார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்று சொன்னார் தேவனோடு இருக்கின்றவர்கள் தேவனிடத்தில ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹலே இலையா எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் சரு தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன் ஹலே இல்லையா ஹலே இலையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அருமையான கத்திரப்பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் பெரியவராக இருக்கின்றார் நான் இந்த ஆறாவது இருக்கும்போது ஒரு ஒளிமயமான உருவிய பட்டயம் ஒன்று இப்படியே குறைக்க நிற்கிறதை நான் காணுகின்றேன் தேவனுக்கு மயிமேன் தேவன் தேசத்துக்கு ஞாயிற்றுப்பை கட்டளை இடுவார் தமிழக ஜனங்களுக்கு என்கிறதை அறிந்து நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் பிரலோகத்திலிருந்து புறோகத்தை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறபடி ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஹலே லோய்யா தேவனுக்கு உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது ஆண்டவராகிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லியிருக்கிறார் மனிதர்களாக நம்மோடு வாசமாயிருக்கும் முடியாத மனித அவதாரம் எடுத்து மனித உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் பிறப்பை குறித்து அப்படி எழுதி இருக்கிறத நாம் காணுகின்றோம் அலையிலா புதிய வாசிக்கும் போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா அப்படின்னால அவர் தேவன் மனிதனோடு வாசமாயிருக்கும் முடியாத இந்த பூலோகத்திற்கு அவர் கலந்து வந்தார் என்று நாம் காணுகிறோம் மனித அவதாரம் எடுத்து உருவம் வந்தது மனிதர்களோடு வாசம் செய்யும் என்று நாம் காணுகின்றோம் அதாவது மனிதர்களோடு தேவன் வாசமாயிருக்க வேண்டும் என்றால் அவர் நிரந்தரமாக மனிதனோடு இருந்து அவர் செயல்பட வேண்டும் என்றால் அதாவது மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்கிறத நாம் இந்த நகலைய வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ளும் முடியாத ஆண்டவர் தேவன் நமக்கு கிருமை மனிதனோடு தேவன் இருக்க வேண்டும் எல்லாரோடும் தேவன் இருக்கிறதில்லை நடக்கிறார்களோ அவர்களோடு தேவன் இருப்பார் என்று அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கலாம் பிரயுத்தமாக ஒருவன் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்லுவது அவனில் என் பிதா அன்பா இருப்பான் அவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பார் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் யாரோட தேவன் இருப்பார் அதாவது யார் தேவனுடைய அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ அவர்களோடு உலக பிரகாரமாகவே பிள்ளையின் மேலே தகப்பன் இருக்க மாட்டார் அன்பாயிருக்கு நமது மேல் பிரியமாயிருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்றால் அவர் சொன்ன வசன அவர் சொன்ன வார்த்தையை நாம் கைகொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒன்றையும் தள்ளி போடுவதற்கு உரிமை இல்லை போது அவரோடு பிதா குமாரன் ஆளுகை அவர்களோடு எப்பொழுதும் இருக்கும் என்று நாம் காணுகின்றோம் Alleluia! ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அதை ஒரு பாக்கியம் சாக்கியம் வேறு ஒன்று தேவன் மனிதனோடு இருக்க வேண்டும் வேறு யார் இல்லாவிட்டாலும் ஒரு மனிதனோடு தேவன் இருப்பாரானால் எல்லாம் அவனுக்கு உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோற்றுகிறேன் அதைத்தான் கர்த்தரி நம்ம மனிதர்களிடத்தில் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பெரும் கூட்டங்கள் இந்த நாளிலே உலகத்தில் செயல்பட்டு வருகிறது அதாவது கர்த்தரை ஆராய கூட்ட அதிக உலக ரீதியில் எடுத்துக்கொண்டால் மக்கள் தான் இருக்கிறார்கள் ஆனாலும் நாமும் அதாவது வார்த்தைக்கு தமிழக ஊற்று மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டு வருகின்றார்கள் அவள் எல்லாம் இயேசு கொண்டு போகவில்லை ஒரு பிறவி குருவன் ஒருவர் பிச்சை மனிதன் இயேசுவே இயேசுவே தாவிதற்குமா எனக்கு இறங்கும் என்று சத்தம் அவனை நோக்கி பார்த்தார் அவனை பார்த்தார் மற்ற அவரை நெருக்கிக் கொண்டு போகிற அவர் பார்க்கவில்லை அருமையான கற்றை பிள்ளைகளே உங்களை என்னை நோக்கி பார்க்க உங்களிடம் தேவன் அன்பு கூறு அவர் எப்பொழுது விலகாமல் கைவிடாமல் நம்மோடு கூட வாசமாயிருக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் அவருடைய வசனத்தை கை அவருக்கு பிரியம் என்று இயேசு சொல்கின்றார் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை நாம் ஒருவர் ஒன்பது என்படியால் அவரனை தனியே இருக்க விடவில்லை என்று எப்பொழுது செய்கிறபடினால் என்னத் தனியே இருக்க அவர் சம்மதிக்கலை அவர் எப்போது என்னோடு கூட இருக்கிறார் நான் பிதாவுக்கு பிரியமானது செய்கிற அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அவர் என்னோடு என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்றால் உலகத்தில் வாழ்கிற கற்றைகளாக நாம் கர்த்தருக்கு என்னது என்று அப்போ சுராய் நிறுவனத்தில் எழுதுகிறதை நாம் காண்கின்றோம் ஆனப்படினால அதாவது கர்த்தருக்கு பிரியம் எது எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்கிறதை நாம் அறிந்து அவைகளை நாம் செய்வோம் கத்தருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்யும் போது அவர் நம்மை தனிய விடவே மாட்டார் ஹலையலோயா அவர் ஒருபோது நம்மை தனியாக இருக்க மாட்டார் அவருக்கு பிரியமில்லாதவர்களை வைத்துக் கொண்டு அவருக்கு அவர் சொல்கிற வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு கர்த்தனும் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வது அதே மாற்றம் என்பதை நாம் நன்றாக ஒரு காரியம் அறிவிக்கிறேன் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தார் திடீர்ந்து அவர் காணாமல் போய்விட்டார் சில மாதமோ வருடமோ கழித்து அவரை ஒரு நாள் நாங்கள் ஊழித்துக்கு போகும்போது வழியிலே கண்டோம் கேட்டாங்க வரலே இல்லையா நான் கோயிலுக்கு வராவிட்டாலும் கத்தர் என்னோடுதான் இருக்கிறார் ஆச்சரியமா இருந்தது அப்படின்னாலும் எங்கேயாவது ஆய்கூறிய கூட்டங்களுக்கு போகிறார்களோ என்ன என்ன பண்ற அப்படி சொல்லுறீங்க கத்தரை எப்படி உங்களோட இருப்பார் பாக்கெட்ல கைய போட்டார் எடுத்து ஒரு போட்டோவை காட்டினார் காண்பித்து சொன்னார் டிபி வேலை பார்க்கிறார் போஸ்ட்ல ஏறும்போது போஸ்ட்ல என்னோட கூட வேலை வருகிறார் கீழே இறங்கும் போதும் என் கூட தான் இருக்கிறார் பாக்கெட்டுகள் இருக்கிறாரு தேவனுக்கு மயமே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வாசினாங்க அப்படி என்ன சார்கடை போனாலும் கூட சினிமா தேட்டர்ல போனாலும் அப்படிதான் அருமையான கற்றுரை பிள்ளைகள் ஆண்டவர் யாருடன் இருப்பார் தேவனுடைய வசனத்தின்படி யார் ஜீவிக்கின்றார்களோ அவருடைய வசனத்தின்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களோடுதான் நாங்கள் வாசம் அங்குவோம் என்று சொல் இருக்கின்றார் ஆண்டவராய சுவாமி சொல்லும் நான் எப்பொழுதும் தேவனுக்கு விருப்பமானது தேவனுக்கு பிரியமானது செய்கின்றபடியினால் அவர் என்னை தனியிற்கு விடவில்லை அவர் என்னோடு கூட இருக்கின்றார் அருமையான கத்த பிள்ளைகள் அநேக வார்த்தைகளை கை கொண்டிருந்தாலும் என்னுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஐக்கியங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள் ஜீவியங்கள் இருக்குமானால் கர்த்தர் ஒதுங்கி நிற்பார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மயமண்டாவதாக தேவனுக்கு விருப்பமில்லாதவைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்றாக யோசித்து பாருங்கள் புறங்கூறுதல் கோயில் சொல்லுதல் ஒருவரை ஒருவரிடத்தில் பேசுகிறவைகள் பொறாமைகள் வைராட்சியங்கள் இருமாப்புகள் வஞ்சகமான சுவாவுகள் இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படினால அதாவது கற்றுடை பிள்ளைகளாக தேவனுக்கு பிரியமானது அவருக்கு விருப்பமானது என்னது என்று சோதித்து அதை நாம் செய்யும் போது நம்மை தனியை விடவே மாட்டார் நம்மை தனிய இருக்க அவர் விட மாட்டார் என்று கற்றுடை வேதம் சொல்லுகின்றது அதற்காக ஆண்டு ஒரு நான் சொத்துரைக்கிறேன் ஒரு அவசர வேலை இருக்கிறது அந்த நேரத்துல ஆண்டவர் ஏவுகிறார் மகனே மகளே போய் ஜெபம் பண்ணு கொஞ்ச நேரம் என்று சொல்லுகின்றார் நமக்கு தூக்கம் வருகிறது அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் விழிச்சிருந்து ஜபம் பண்ணு என்று நம்முடைய இருதயத்தை தட்டுகிற ஓசை நமக்கு கேட்கின்றது அந்த உணர்ச்சு நாம் அடைகின்றோம் அடிக்கடி அப்படி வருகின்றோம் அந்த ஐயோ இந்த பிளகின வாரத்தில் எங்க ஜெபம் படுத்துக் கொள்கிறோம் உணத்தில் செய்யாது நமக்குள் இருக்கிறவர் நம்முடைய கதவை தட்டுகிற சத்தத்தை நாம் கேட்கின்றோம் தேவையற்ற நிலையிலோ நம்முடைய நாம் கடினப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் தேவன் விலகி நிற்கிறார் அதை தான் இங்கே வெளிப்படுத்துற விசேஷத்தில் அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே யோகா எழுதுகிறதை நாம் காணுகிறோம் தேவ தரிசன கண்ட தேவ மனிதன் இதை எழுதுகின்றார் இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை ஒருவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த பாருங்க ஒரு உறவு கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கும் போது திறக்காமல் கடினப்படுத்தி நம்முடைய விருப்பத்திலே நாம் செயல்பட ஆரம்பித்தால் கர்த்தர் ஒதுங்க நிற்பார் என்பதை நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பெரியவனுடைய மனிதன் பெரிய மரக்கசல்ல நடப்பு நாள் கணவன் போய்விட்டார் முடிந்து வீட்டுக்கு வந்தார் ரொம்ப களைப்பாக அவர் வந்தார் வந்து முறையில் அவர் உடனே வேலைக்காரனை சொன்னார் ராத்திரி மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அவனுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம் அதிகாலையில் எழும்பி போய் ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் பழையபடியா அதே சொத்தம் அதே தட்டுங்கிற சொத்தம் போய் வேலைக்காரன் வைப்பார் அப்போ இதே பதில சொல்லிவிட்டு அவருடைய கலைப்பை முன்னிட்டு படுத்துக்கொண்டார் தூக்கமோறவர்கள் அதிகாலையில் எழும்பி ஓடினார் ஓடி போய் வேலைக்காரனுடைய வீட்டை கதவை தட்டினார் உள்ளே லாக் பண்ணி இருக்கிறது தட்டி தட்டி பார்த்தார் அவர் ஒரு சுசுறுப்பான ஆள் ஒரு நல்ல நல்ல ஒரு உற்சாகமான வேலைக்காரன் ஆனால் ஒரு சத்தமும் இல்லை பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கூடிவிட்டார்கள் ஐயோ அவர் எதிர்க்கால எழும்பி கடமைகளை செய்கிறோம் அல்லவா ஏன் திறக்கவில்லை தட்டி பார்த்து திறக்கவில்லை திரும்பி கதவுடைய லாக்கை உடைத்து உள்ளே போய் பார்க்கும் அவர் மோட்டில் கயிறு போட்டு தொங்கி கிடக்கிறார் இறந்து போய்விட்டார் அப்பதான் தூக்கு போடுகிறது அந்த நேரத்தில் அருமையான கற்றுமை பிள்ளைகளே ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் அவனு என்னோடு அவ்வளவு ஒரு ஐக்கியம் ஒரு தேவ சத்தத்தை கேட்டு தேவ உணர்த்துதலை கேட்டு தேவனுடைய ஏவுதலை உணர்ந்து அதை அப்படியே நாம் செய்யும் போது நம்மோடு கூட அவ்வளவு அன்பாக இருப்பார்கள் நம்ம அவ்வளவு மகிழ்வாரா அந்த விருந்தை பற்றி அனுபவிச் சொல்கிற கொஞ்சம் தெரியும் அவ்வளவு பெரிய விருந்தாக இருக்கும் அது சேர்ந்து கொஞ்சம் குலாவி அவர்களை போட்டு மகிமை மகிழ்ச்சி அடைய வைத்து அவளை உற்சாகப்படுத்துகிறது அவ்வளவு பெரிதாக இருக்கும் அந்த கத்தோடைய விருந்து என்று சொல்போது ஒன்றாக சேர்ந்து அவருடைய ஆத்மாவை பொரிப்பாக்குறது மகிழ்ச்சியாக அவர்களிடத்திலிருந்து அவர் செய்கிற செயல்முறைகளை பார்த்தால் அவ்வளவு அருமையாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளே கர்த்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களோடு கர்த்தன் இருப்பார் அவர்களோடு தேவன் இருப்பார் அவர்களுக்கு எந்த விதமான ஏற்படுகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் இப்படியே அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் தேவனோடு ஐக்கியமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அடிக்கடி செய்து செய்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் போதும் என்று அறிந்த பிறகுதல்கள் வாழ்கின்றால் கட்சி உறவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஜெபஜீவியும் குறையும் காட்சி தரிசனங்கள் முன்பு போல இருக்காது தேவ சோபத்தில் இருக்கும் போது இருக்க முன்பு இருந்த மகிழ்ச்சி உலகத்துல இருக்காது அதுல குறைவு அந்நிய பாசை இருக்கும் கூட்டத்தோடு வந்து நம்ம தேவனை ஆராதிக்கும் போது பாடும் போது ஜபிக்கும் போது அந்நிய பாசை இருக்கும் ஆனால் இவைகளிலே குறைவு உண்டாயிக் கொண்டே இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கற்றப்பிள்ளையில நாம் இந்த நாட்களை கவனிக்கிற காரியம் மனிதனோடு தேவன் நிரந்தரமாய் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆதி மனிதனாகி ஆதாமோடு அப்படித்தான் கர்த்தர் சஞ்சரித்தார் குளிர்ச்சியான பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமோடு வந்து தேவன் உலாவினார் ஆதாமும் கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருப்பார் அவரோடு கூட வருவாடி மகிழ்வதற்காக தவறு செய்தவுடனே என்னாயிற்றுண்டாயிற்று அதிகாரம் இரண்டாவது வாக்கிய வாசிக்கும் போது ஒரு மனிதன் பாவம் செய்து தவறு செய்யும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் பிளவு உண்டாயிடும் வாசிங்க உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு அருமையான விடுமா அவருடைய முகத்தை மறைத்து விடுமா கண்ணை மூடும் போது நம்முடைய சாயல கண்ணாடியிலே நாம் பார்க்கிறவர்களாக இருந்தோம் கண்ணாடியில் பார்க்கின்றது போல தேவனை தரிசிக்கின்றவர்களாக இருந்தோம் இந்த நாடில கத்துளை முகம் மறைக்கப்பட்டு என்றால் நாம் தேவனுடைய காரியத்திலே மீறுதல் செய்திருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள் அக்கிரம கால போக்கு என்ன ஆகிவிடுமா தேவனை விட்டு மனிதனை சொல்லுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இறைவன் மனிதனோடு வாசமாக இருந்து தேவனை போல மாற்ற என்பது அவருடைய விருப்பம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் சில ரிஷிகள் தங்களுடைய ஆன்மீகத்தில் தோன்ற சில காரியங்களை கற்பனையாக எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு தடவை மருந்துவாழ் மலைக்கு ஜெபம் பண்ண போறோம் நானும் பாசம் கன்னியாகுரி போற ரோட்டில் இருக்கிறது புத்தேடி பக்கம் அந்த மருந்துவாழ் மலைக்கு நாங்கள் ஜவு பண்ண மலையில் ஏறி போகும்போது அந்த மலையில ஒரு பகுதியில் ஒரு பெரிய தாமரை பூ மாதிரி ஒன்று ஆட் பண்ணி வரைஞ்சப்பட்டிருக்கிறார்கள் பெரிய பூவாக வரைந்திருக்கிறது அந்த பக்கத்துல இருந்து சூரியன் உதித்து அந்த மலர் மேல வந்து அடிக்கிறது அடிக்கும் போது அந்த மொட்டா இருக்கிற அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து விரிந்து விரிந்து விரிந்து விரிந்து அதாவது மிகவும் பிரகாசமாக முழு உருவத்திலேயும் அது காட்சி அளிக்கிறது அந்த படத்தில் நான் பார்க்கும் போதே அவருடைய கற்பனை அதில் தெரிகிறது அப்படி போட்டிருக்கிறார்கள் அதுல கீழே எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறார்கள் மனிதனும் தேவனை போல் ஆக முடியும் என்று எழுதியிருக்கிறார்கள் சூரியன் இந்த மலர்ல படும்போது இது எப்படி விரிந்து தன்னுடைய முழு ரூபத்தையும் காண்பித்து அழகு உண்டாகிறதோ வாசனை உண்டாகிறதோ அதே ஒண்ணமாக நீதி சூரியனாக ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் அவன் தேவசாய அடைந்து விடுவான் அவர்கள் ஏதோ ஒரு கற்பனை வாழ்க்கையை ஒடுக்கி அடக்கி அநேக தீமைகளுக்கு விலகி வாழ்கின்ற சில ரிசிகளாக மாறி போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு சில ஞானோதயங்கள் உண்டாக அந்த ஞானோதயத்தில் இந்த கற்பனையாக இவர்களெல்லாம் வெளியிடுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் எந்த தேவனும் கடவுள் தெரியாது கடவுள் ஒரு உண்டி தெரியும் ஆனால் அந்த அனுபவங்களுக்கு இல்லாவிட்டாலும் மனிதன் அநேக பாவங்களுக்கு தன்னை கட்டுப்படுத்தி அவன் ஜீவிக்கிற நாட்களில் அவருக்கு சில ஞானோதயங்கள் பார்க்கும் போது எனக்கு போன ஒரு காரியம் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட வழிபடுகின்றது தேவையான மகிமை ஒரு மனிதனை நேரத்தில் அவன் உறவுில மகிழ்ந்து தேவனை போல மாறிவிட முடியும் என்று சொல்லுகிறது இருப்பது என்ன என்றால் அழிந்து அடைகிறவர்களாக இருக்கிறோம் என்று இறைவாக்கு சொல்கிறபடி அருமையான அறிந்து கொண்ட சத்தியத்தை நாம் தொடர்ந்து கை தாக நாம தேவனுக்கு பிரியமானது எது பிரியம் இல்லாத எது என்று அறிந்திருக்கிறபடினால் அறியவும் பிரியாசப்பட வேண்டும் அறிந்து கொண்ட வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று நாம் அனுமதிக்க கூடாது அனுமதித்தால் தேவ உறவு குறைந்து விடும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்கு மைமூன்றாவதாக அதில் பார்த்தோம் அதாவது தேவன் நம்முடைய இருதய கதவை அடிக்கடி தட்டுகிறார் நாருக்கு போய் உதவி செய்ய உதவி செய் நான் சத்தேட்கண்ட என்று நாம் இருதயத்தை திறந்து கொடுப்போம் ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பு என்றார் அதற்கு சபிகொடுப்போம் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்மோடு கூட தலையிட்டு நம்மோடு கூட ஒன்றாக ஒன்றாக கலந்து நம்மோடு கூட அவர் போஜனம் பண்ணுவாரோ நாமும் அவரோடு போஜனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது அருமையானவர்களே ஆனப்படி நல்ல கற்றுட நாம் நமது ஆண்டவராகிய தேவனோடு எப்பொழுதும் இருக்க பழக வேண்டும் அவர் நம்மை விட்டு இருப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தேவ சோகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதான் சங்கீதக்காரர் சொன்னார் ஆண்டு வர என்னுடைய வீட்டில உத்தம நடந்து கொள்வேன் என்னுடைய வீட்டுக்கு எப்பொழுது எப்பொழுது வருவீன் என்ன சொல்லுடைய அதாவது தாறுமாறான குடும்பங்களுக்கு தேவன் வர மாட்டார் ஆனபடி நான் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன் எப்படி வருவீரான் என்னுடைய வீட்டிற்கு என்று கேட்டார் கலையலோயா உத்தவர்களை வீடுகளை தேடி தேவன் சென்றார் ஆபரக கூடாரத்துக்கு சென்றார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் அருமையான கட்டிட பிள்ளைகளை இவைகளை நாம் மனதில் கொண்டு இரண்டாவதாக ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அதுல சம்பவிக்கிற காரியங்கள் என்ன அவருக்கு இருக்கிற மேன்மை என்ன என்கிறதையும் நாம் மாறிவோம் யோசுவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கிறேன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் போல உன்னோடு இருப்பேன் விலகுவதும் போய்விட்டாரே என்ன செய்வது ஒருவரும் உனக்குறமாக எதிர்த்து நிற்க மாட்டான் காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அவனோடு ஒருவரை எதிர்த்து முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் சபைக்குள்ள ரத்த சாட்சிகள் குறவுதான் இரத்த சாட்சிகள் உண்டு ஆனால் இரத்த சாட்சிகள் குறவுதான் ஒரு மனிதன் ரத்த சாட்சியாக நியமிக்கப்பட்ட மனிதனை தவிர மற்றவர்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது அதை சொன்னையில் உள்ள மயிரலாக எண்ணி வைத்திருக்கிறேன் இந்த அற்பமான முடிவோட என்னுடைய சுத்தம் இல்லாமல் ஒன்று விடாது என்று ஆண்டு வாக்கறி இருக்கிறார் கத்து சொன்னார் ஒருவன் உனக்கு ஒரு மையத்தில் இருப்பதில்லை மோசியோடு இருந்தது போல பெண்ணோடு இருப்பேன் இல்லை ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் பிரியமா இருந்த சத்திருக்களும் அவனுக்கு என்று வேதம் சொல்லுகின்றது இருந்தால் அவனுக்குறவாய் ஒருவனை எதிர்த்து இருக்க முடியாது நாங்கள் அந்த ஆழங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அதாவது இறங்கிதான் வெளியே வந்து நிக்கிறோம் அதாவது திரள்கூட்ட மக்கள் சர்ச்சுக்குள்ள இருப்போம் பெரிய கூட்டம் திருவிழா கூட்டம் தேரை பிடித்து இழுக்கும் போது இன்று அலேலியாவை தீர்த்து கட்டிவிடுவோம் என்று சொல்லிதான் எழுப்பார்கள் ஆண்டு சொன்னார் ஒருவர் உனக்குற மையத்தில் நிற்பது இல்லை நான் பிரசுத்தவான்களோடு இருந்தது போல உன்னோடும் கூட கூட இருப்பேன் என்று வாக்குறே தேவன் இன்று வங்கியே பேராலயம் கட்டி கத்திரிப்படுகின்றது அவளுக்கு சொன்னேன் திருடர்கள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார் ஒரு தடவை திருடர்களை தூக்குவதற்கே கை போட்டது பிடித்தார்கள் அருமையானவர்களே அன்றவராகி தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஒருவனு நம்மை மேற்கொள்ள முடியாது உயிரோடு இருக்கு வரைக்கும் ஒருவர் எத்தில் இருப்பதில்லை தேவனோடு ஒரு மனிதர் இருந்தார் அவனோடு எந்த தீமைகளும் அவனை மேற்கொள்வது இல்லை என்று தேவனுடைய சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இளமியாவுக்கு சொல்கிறார் பாருங்க இளமையா முதல அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நம்ம ஒருவர் வாசிக்கலாம் சிறுபிள்ளை என்று சொல்லாது கட்டளை எடுக்கிற நீ பேசுவாக நீ அவ பயப்பட வேண்டாம் உன்னை இருக்கிறேன் என்று பாராது படித்தவர்கள் என்று பாராது பெரிய வராக்கிரமன் என்று பாராது எதிரி என்று பாராது நீ நான் எல்லாரிடத்திலும் போய் வார்த்தைகளை சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் என்று இரமியாவின் இடத்தில் என்று நாம் காணுகிறோம் அருமை கத்திர பிள்ளைகளே நாம் யார் ராஜாஜி ராஜாவுடைய பிள்ளைகள் அலேயா நமக்கு பணிபுடை செய்யும்படியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் எங்க இருக்காங்க ஆண்டவரத்தில் இருக்காங்க அலேலு அங்கே பற்பல வகையான தூதர்கள் இருக்கின்றார்கள் தூதர் இருக்கிறார்கள் நாலு சிறகு உள்ள தூதர்கள் உள்ள தூதர்கள் அப்படிப்பட்ட அருமையானவர்களே நம்மை காக்கும்படியாக நம்ம அவர் இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் இருக்கிறேன் எல்லா இடத்திலும் போய் சொல் அவ மனிதர்கள் தான் அப்படினால நீ பயப்படாது என்று எரேமியாவிடத்தில் சொன்னார் எரே நான் சொன்ன பையன் நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிற மாத்திரத்தில் அந்த சொல்லுகிற வார்த்தை இதுவாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிறிய கூட்டம் எளியவர்கள் கிறிஸ்தவனால இந்தியாவில் ரொம்ப மைனாரிட்டி என்ன நிலையில என்று ஓசை கேட்டுக்கொண்டிருக்கின்றது சொல்லு சிறிய கூட்டம் என்று என்னது நான் கூட இருக்கிறேன் போது அவர் சொல்ல ஆகும் கட்ளையிட நிற்கும் ஒரு சின்னதா வீதுக்கு ஏற்பட்ட தைரியத்தை பாருங்க காட்டில ஆடு கொண்டிருந்த மனிதன் அண்ணன் சுகமா இருக்கிறார்கள் என்று பார்க்க சென்றவர் அங்கே படைகளெல்லாம் படைகளெல்லாம் நடந்துகிறது கோலியாத்தை கண்டவுடனே கோலியாத்தை பார்த்தவுடனே நடந்துகின்றார்கள் தைரியம் என்ன தேவனை பற்றி சரியாக அறிந்திருந்தார் சொன்னார் உமாலி ஒரு சேவைக்குள் பாவீ நாங்கள் இரண்டாண்டு காலமாக தேவர எங்களுக்கு சொன்ன செய்திகளை சபைகளுக்கும் தனிப்பட்ட முறியர்களுக்கும் போய் அறிவித்துக் கொண்டே இருந்தோம் அப்படி தமிழகத்தில் சபை கிடையாது இரண்டு பேர் தான் தமிழகத்தில் புதிய சபையாக இந்த ஊழிய செய்து கொண்டு இருந்தோம் இருக்கும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சபை உண்டு மற்றாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரையும் சோத்திரமும் கை கொடுக்கவும் மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே நடந்த ஒரு தவறை ஆண்டு சொல்லி அதை போய் அங்கே சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று அனுப்பினார் அங்கே போனவுடனே அவர்களுக்கு அவர்களை சேர்ந்த ஆட்கள் போல இதுக்கு முன்னால பழகி ஆள் போல தெரிந்து கட்டிப்பிடித்து கை கொடுத்து உட்கார வைத்தார்கள் உட்கார்ந்து நாங்கள் வந்த காரியம் இப்படி இந்த ஊழித்து இப்படி செய்கிறோம் என்று செய்தி சொல்ல ஆரம்பித்தவுடனே அவருடைய கண்கள் கொஞ்சம் திறக்க ஆரம்பித்தது பார்த்தார்கள் வேறு ஆள் சொன்னார்கள் நான் இப்படி எல்லாம் நினைத்து உங்களை ஏற்றுக்கொண்டேன் இல்லாவிட்டெல்லாம் உள்ளவங்களை மாட்டேன் என்று தகராறு பண்ண ஆரம்பித்தார் சொன்னோம் கத்துடைய வார்த்தை இது கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்காவிட்டால் அது உங்களுடைய காரியம் என்று நான் திரும்பி வந்தேன் இப்படி அநேக சபைகளுக்குள்ளே போய் கத்துடைய செய்தியை அறிவித்தோம் என்று உண்டாயிற்று அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இடத்துல சொன்னார் நான் சின்னவன் என்று சொல்லாதே நான் உனக்கு சொல்லுகிறவையில் அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு சொல்லு என்று சொன்னார் இல்லையா அருமையான கற்ற பிள்ளைகளே நமக்கு இது கற்றுடைய ஆண்டவன் நம்ம இருக்கும் போது தேவன் நம்ம இருக்கும் போது ஒருவனும் எதிர்க்க முடியாது மேற்கொள்ள மாட்டான் கர்த்தர் நம்ம ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கும் போது ஒரு சக்திகளும் மேற்கொள்ளாது கர்த்தர் ஒரு கூட இருக்கும் போது அவனது செய்தி உண்டு அவனது செய்தியை சொல்ல சொல்ல சொல்ல முடிய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அப்படித்தான் இந்த திருப்பணியை நான் செய்தோம் கத்திரப்பிள்ளைகள மதுரையா இருக்கட்டும் சேலமா இருக்கட்டும் மெட்ராசா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் கர்த்தர் அறிவித்த செய்திகளை போய் அறிவித்தோம் இன்று அங்கே பெரிய பெரிய சபைகள் நம்முடைய சபை உருவாகி இருக்கிறதுக்கு மயுண்டதாக ஆனால் கர்த்தர் நம்மை அருள்கிற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் காரணம் கூட இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் சிறவியல் ஜனங்கள் எகிழ்ச்சின் அடிமத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு ஆண்டவர் மோசை ஆர்வன் என்ற பெரும் தலைவர்களை அங்கே அனுப்பினார் அனுப்பி அவட்டி உள்ளேன் அண்ணனை உனக்கு வாயாக கொடுக்கிறேன் என்று அனுப்பி பத்து செய்து அவள் வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார் அவள் எகிப்து வெளியே வந்தார்கள் வந்து சொந்த சவுசரத்தின் ஓரத்தில் வரும்போது பின்னாலே பார்வொன்றையோடு புறப்பட்டு வர ஆரம்பித்து விட்டார் வழி தெரியாமல் நின்று தகைக்கிறார்கள் அடிமைகளாக கொண்டு வர வேண்டும் கொண்டு வேண்டும் என்று தீர்மானித்தான் இஸ்ரோல் ஜனங்கள் புலம்புகிறார்கள் புலம்புகிறார்கள் மக்கள் பெரும்பாலும் நன்றாயிருந்தாலும் உடைய காரணம் போட்டுவார்கள் ஐயா மூலம் நாங்கள் இந்த லட்சம் வந்தோம் ஐயா மூலம் தான் சொன்ன ஆலோசனை கேட்டு நடந்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம் துன்பே இவரால் சொன்ன வார்த்தை என்ன யாத்திராக பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்களை வாசிக்கலாம் எகிப்திலே இருக்கும் நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்கிறீங்க சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் சாகிதை பார்க்கிறோம் எகிப்திருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள் என்று புலம்ப ஆரம்பித்தார்கள் இப்படி சொல்லவில்லையா நாங்க அதாவது அங்கே விட்டுவிடும் அடிமைகளாயிருந்தாலும் நல்லா சாப்பிடுவதால் எல்லாமே திருப்தியா இருக்குது விட்டுவிடும் என்று சொல்லவில்லையா அப்போது மோசங்களை நோக்கி பயப்படாத நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யப்பை பாருங்கள் எதிர்த்து காண மாட்டீர்கள் என்ன நடக்கும் அவர்களுக்கு உங்களுக்கு யுத்த முயற்சி அவர் உங்களோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நின்று கொண்டு நின்று கத்தல் செய்ய போற அற்புதத்தை பாருங்கள் கத்தல் எதற்காக அவர்களை கொண்டு வந்தார் அவர்கள் அதுவரைக்கும் செய்த அக்கிரமத்துடைய தண்டனையை கொடுப்பதற்காக கொண்டு வந்தார் கொண்டு வந்த நடுக்கடலில் அவர்களை அழித்து போனார் யுத்தம் செய்தார் அருமையான தேவடி பிள்ளைகளை விரோதமாக செயல்படுகிற சக்திகளை கண்டு பயப்பட வேண்டாம் என்று கத்து வார்த்தை சொல்லுகின்றது ஒரு கூட்டத்தோடு ஒரு மனிதனோடு ஒரு குடும்பத்தோடு கர்த்தர் இருப்பார் ஆனால் அவர்களுக்கு வருகிற தீமைகளுக்கு அவர் யுத்தம் தொடுப்படுவார் என்று சொல்லுகிறது பிள்ளைகளை தேவன் கூட இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது என்னென்ன சம்பவிக்கும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஒருவர் எதிர்த்து நிற்க கூடாது தருவேன் என்று யோசுவாவுக்கு சொன்னார் பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன் கருத்தனை அறிவிக்க வைப்பதற்கு தேவனுக்கு அது முடியும் தேவன் கூட இருந்தால் அது நடக்கும் என்று நாம் காணுகிறோம் உபத்துற காலம் வரும் அந்த காலத்தில் என்ன நடக்குமா வழி எதுவே இதில் நடவுங்கள் என்று கூப்பிட்டு சொன்ன சத்தத்தை நெருக்கமான காலத்திலேயும் அந்த காலத்திலேயும் போதையர்கள் ஓடியும் செய்வார்கள் அவர்கள் கத்துடைய வார்த்தையை சொல்வார்கள் தேற்றுவார்கள் தேவையான பலப்படுத்துவார்கள் என்று தெ அவர்களை கா உள்ளவர் வல்லமை உள்ளவர் கனுல் சந்த பகுதியில் நடக்கிறது பந்தஸஸ்தோடு நடக்கிறது நான் அதுக்குத்தான் ரொம்ப நேற்றை தேவ பண்ணவரே இந்த காரியங்களுக்கு தடையில் இயற்கைகளை கட்டுப்படுத்தி போட வேண்டும் என்று நான் ஜபம் பண்ணினேன் எங்கே மகிமை செலுத்தப்படுகிறதோ அவளுக்கு ஜெபம் கடமைப்பட்டிருக்கிறோம் மகிமைப்படும் முடியாத கரெக்டாக அந்த நேரத்துக்கு நேற்று பாருங்க மழை அப்படி பெய்தது அந்த டைமுக்கு மழை நடந்தது நான் எப்படி நான் நான் உனக்கு சொல்லுகிறத சொல்லு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிறிய கூட்டம் சிறிய பையர் என்று சிறுவர்கள் என்று ஏழாவர்கள் என்ன வேண்டாம் என்று கத்த பயப்படாதம் செய்தார செய்த கல்லை போலாம் போறார்கள் கடலில் கல் அமிழ்ந்தது போல சேரை வீரர்கள் எல்லாம் அங்கே கையை காலம் செய்ய முடியாது கர்த்தர் இருந்தால் அவனுக்கு உலகமாக நடக்கிற செயல்முறைகளை யுத்தம் செய்வார் யுத்தம் செய்தவர்களை கீழ்படுத்துவார் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் கத்தர் பாரு அதிகாரம் ஒன்னு வாக்கிய கத்தர் சொல்லுகிறதாவது கடக்கும்போது நான் உன்னோடு போது போதும் கூட இருப்பேன் ஆறுகளில் நடக்கும்போது கடக்கும் போது அவைகள் பொருள்வதில்லை நீ அக்கில் நடக்கும் போது நடக்கும்போது வேகாதிருப்பாய் உன்பேரில் பற்றாது ஒரு ஆள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை கீழ்படிந்து சிலை வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டானே ராஜாவுடைய துடிக்கு நான் பார்க்கணும் எறிகளை பார்க்கணும் தூக்கி போடுங்கடா பெரிய பெரிய வீரர்கள் ஆகிறது ராஜாவுடைய கண்ணுக்கு தெரிகிறது நாலாவது ஆள் யாரு தெரியுது தேவனுடைய சாயலுக்கு ஒரு மனுஷனாக தெரிகிறது அழருதான் மூன்று பேர் எல்லாம் தூக்கி போட்டீர்கள் நாலாவது ஒரு ஆளுவளாகிறார்கள் அவரை காணவில்லை அருமையானவர்களே ஆறுகளை கிடக்கும் போது பொருளாதார தண்ணீர் நடக்கும்போது அஞ்ச வேண்டாம் அக்கில் நடக்கும்போது வேகாது இருப்பா நான் கூட இருக்கிறேன் ஒருத்தட நாங்கள் ஸ் ஸ் ஸ்ரீலங்கா போகும்போது இப்படிப்பட்ட நவம்பர் டிசம்பர் நாளுக்கு புயலின் காலம் ஒரு கப்பல் ஒரு சின்ன கப்பல் ஒரு அறநூறு அறநூறு பேர் ஏறிக்கொண்டு போகிற ஒரு சின்ன கப்பல் அந்த கப்பலில் நாங்கள் போனோம் நடுக்கடலில் போகும்போது பயங்கரமான காற்று புயல் எழும்பிடுது எல்லாம் கேண்டியனில் இருக்கிற பொருள்கள்லாம் விழுந்து உடையுது கிடந்து அங்கெங்குமா அங்கெங்குமாக அலக்கழிக்கிறேன் எங்கள் கூட ஒரு முஸ்லீம் நண்பர் நம்முடைய ஊழியர்காரி அவரும் கூட வந்திருந்தார் அவர் வாமிட் பண்ணி ரொம்ப சங்கடப்படுகின்றார் இந்த நேரத்தில் நாங்கள் ஜபம் பண்ணினோம் எத்தனை சுசு கடலில் நடந்து வருகிறதாக வெளிப்படுத்தினார் சிறிது நேரத்தில் அமர்ந்தது கரை சேர்ந்தோம் தண்ணீர் தண்ணீரில கிடைக்கும் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் ஆண்டு சொன்ன ஆண்ட இன்றைக்கும் கிரிய செய்கிறார் அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் கிரிய தேவனாக இருக்கிறார் அதற்காக நான் தேவனை சுதோரிக்கிறேன் இளையலுயார் தேவன் மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகின்றார் தமிழை பிள்ளைகளோடு தேவன் வாசமாய்க்க விரும்புகின்றார் அதற்கு நான் காரியங்களை மேலே பார்த்தோம் அறிந்து கொண்ட சத்தியத்தை ஒருபோது விட்டு விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு வசனத்தை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் விட்டுவிட்டால் உலகத்தில் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை வாழவும் முடியாது என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மயிம பசுத்தாய் பெற்றிருக்கிற கட்டுரை பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் நம்முடைய நேரங்களெல்லாம் நன்மையாக இருக்கட்டும் தேவருக்கு உரியமில்லாதவர்களுக்காக பயன்படுத்தாதீர்கள் உணர்த்துகிற சத்தம் கேட்குதா உணர்த்துதல் எல்லாருக்கும் உண்டாகும் பர்சுத்தாய் பெற்ற எல்லாருக்கும் அதை உண்டாகும் கண்டிப்பாக உண்டாகும் அதற்கு சொவி கொடுக்க வேண்டும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து ஆம் ஆண்டவரே வாரம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லும் நம்மோடு போஜனம் பண்ணி நம்ம அவர் நம்ம நாம அவரோடு போஜனம் பண்ணி கழி கூறுகிற நிலை அதுல இருக்கிறது மனுஷனுக்கு அவ்வளவு கழிவுறுதல் வராது சாப்பிடுகிறதுனால புசிக்கிறதுனால அவ்வளவு களி கூறுதல் வராது தேவன் கொடுக்கிற போஜனம் தேவனோடு புசிக்கிற அவரு அப்படி இருக்கிறது லே இல்லையா அதை புசிக்கும் போது அவனுக்கு இருக்கிற திருப்தியும் அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சியும் பார்க்கிறவர்களுக்கு அதாவது என்னடா இது என்று எதிர்பார்க்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் ஆனப்படினால தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் செவி கொடுப்போம் மீறுதல் பண்ணி பண்ணி பண்ணி விட்டு வந்து அறிக்கை செய்கிற காரியம் அல்ல அதுக்கெல்லாம் சத்தியம் வைத்திருக்கிறது அறியாமினால் மீறுதல் செய்து விழுந்து போகிறவர்களுக்கு தான் சத்தியம் இருக்கிறது வெளியே இப்படி ஒரு சத்தியம் இருக்கிறது நான் மீறுதல் செய்யலாம் மீறல் செய்துவிட்டு போய் அறிக்கை செய்து கொள்ளலாம் அவர் கதவை தட்டுகிற சத்தம் உணர்த்துதல் அப்படி இருந்ததை மீறி நாம் செய்து விட்டு செய்வோம் என்றால் அதனால் அவளை பயன் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்கு மயமா உண்டாவதாக அருமி கற்ற பிள்ளைகளே நாட்களிலே கட வார்த்தை என்ன சொல்லுகிறது ஒரு மனிதனோடு தேவன் இருக்கணும் தேவன் இருந்தால் அவன் பயப்படாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு எதிரிகள் இருந்தாலும் அவருக்கு பதிலாக அவர் யுத்தம் செய்வான் என்று கட்டிட வார்த்தை சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சிறுபையன் என்று எண்ண வேண்டாம் நான் அடிக்கடி கற்றிடத்தில் முறையிடுகிற காரியம் அதுதான் முறையிடுகிறதல்ல நான் தேவனிடத்தில் போகும்போது எனக்கு உண்டாகிற ஃபீலிங் எனக்குண்டாகிற ஒரு அச்சம் அதுவாகத்தான் அடிக்கடி நிலை தோன்றுகிறது ஆனால் என்னிடத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையிலா எனக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அருமையான கட்டிட பிள்ளைகளை சொன்னவன் என்று சொல்லாது அறுப்புகிற இடத்துக்கு போ சொல்ல சொல்லுகிறதை சொல்லு நான் உன்னோட கூட இருக்கிறேன் அந்த வார்த்தையை போடுகிறான் பாருங்க அதுதான் நீ போக நான் இங்கே இருந்து கொள்கிறேன் நீ போ என்று சொல்லவில்லை கூடவே நான் வருவேன் என்று ஆண்டு சொல்ல செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மரிசு என்ற தீவுக்கு சென்றோம் அது வரைக்கும் பத்து பைசாவுக்கு வழி இல்லாமல் செய்த ஊழியர் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் மரிசஸ் எந்த தசையில் இருக்குது என்று தெரியாது பார்க்க போற ஆலை நாங்கள் கண்டதில்லை வெளிப்படுத்தல் மூலமாகத்தான் தொடர்பு வைத்துக் கொண்டோம் அப்படித்தான் செய்து அப்படித்தான் சந்த ஓடியம் நடந்தது புறப்பட்ட நாங்கள் வழியுற விட்டு போகும்போது திருநெல்வேலி வரைக்கு போகிறதுக்கு தான் எங்களுக்கு கையில் காசு இருந்தது அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு தெரியாது ஒரு சிலர் உண்டு வழி அனுப்பிவிட்டது ஆண்டவர்களை கொண்டு சென்று பம்பாயை கொண்டு சென்று பத்து மாதம் அங்கே இருக்க வைத்து அப்படியே பத்து மாதத்திற்கு பிறகு மொரிசஸ் அடைய கற்றுவதை செய்தார் கப்பலை பிளைனில் போகும்போது அடிக்கடி கண்ணை காணுகின்றோமா என்கிற கேள்வி எனக்கு அந்த தேசத்துல போய் என்ன செய்ய போகிறோம் கத்துடைய வார்த்தை மட்டும் நம்ம இருக்கு வேற ஒண்ணும் இல்லை ஒரு தகுதியும் இல்லை தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல இருக்கிறது அன்று சொன்ன நான் போ இல்லாண்ட சொல் அங்கே பத்து நாள் தான் பன்னெண்டு நாள் தான் அங்கே ஊழியர் செய்தோம் பொருளாதார மந்திரி வீடு சூப்ராண்டா போலீஸ் ஆச்சிமுத்து என்கிற வீடு இப்படி பல பெரிய பெரிய பெரிய பெரிய அதிகாரிகள் வீடுகளுக்கெல்லாம் சென்று கற்றுடைய வார்த்தை அந்த நாட்டில் அறிவிக்கத்திற்கு உதவி செய்தார் அருமையான சபை கட்டும் என்ன என்றால் நம்மோடு கூட இருக்க வேண்டும் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை என்று கத்துடைய திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு வரை நான் சோத்திருக்கிறேன் வாக்கியாக உங்களை நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணி பெருக பண்ணி நேரம் சாராலையும் பாருங்கள் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அந்த நான் அழைத்தேன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்னைக்கும் பாருங்க அந்த தேவரோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் குடும்பத்தினுடைய சந்ததிகள் சந்ததி இல்லாத காலத்துல கத்திர அழைத்தார் விட்டு விட்டு அவர் சென்றார் என்று நாம் காணுகின்றோம் இந்த ஆபரகாமுக்கு அதாவது தேவனை அறிந்து கொண்ட நாளில் நாளுக்கு பிறகு அவன் பெரிய ஐஸ்வர்யவனாக அவர் மாறியிருந்தார் என்ற போதிலும் அவருக்கு இந்த ஒரு பற்றும் இல்லை என்று நாம் காட்டுகின்றம் அதைத்தான் எபரே எபரேருக்கு நிறுவம் எழுதும் போது எவரையர் நிரம்பருத்தா எப்படி எழுதுகின்றார் எபிரேர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை அவர் வாசிக்கிறார் எபிரேர் பதிமூன்று ஐந்து நீங்கள் வன ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி தேவனுக்கு உண்டாவதாக இந்த பற்றி நான் பார்க்கும் போது பெரிய ஐஸ்வர்யவான் தேவன் அவர் அழைத்தார் அவரது ஆசிர்வதித்தார் ஆனால் குழந்தை பாக்கிய மட்டும் அவருக்கு என்ன கிடைக்கவில்லை இந்த நிலையில இருக்கும் அவருடைய வீட்டை தேடி மூன்று பேர் வந்தார்கள் வீட்டை தேடி அல்ல வழிபோக்கர்கள் வழிபோக்கர் பயணம் சென்று போகிற மூன்று பேர் அந்த வழியாக வந்தார்கள் ஒன்று கத்திராசு என்று நான் பார்க்கிறோம் அவர்களை அழைத்து தரமிட்டும் குறிந்து அவர்களை அவர்களை அழைத்து அவர்களை எங்கே உட்கார வைத்தார் மரத்தடியில மரத்து பேர் தான் சேரு அதுதான் அதுதான் உட்கார வைத்தார் மரத்தடியில உட்கார்ந்துருங்க இருந்தார் அவ்வளவு வசதி இருந்த போதிலும் ஒரு பெரிய பங்களாவில் ஒரு குடியிருக்கவில்லை அவ்வளவு வசதி இருந்த போதிலும் அவர் நினைத்திருந்தால் ஆபரகாம் நகர் என்று ஒரு பெரிய நகரையே அவர் உருவாக்கி இருக்க முடியும் இந்த ஆசை என்று நாம் காண பிள்ளைகள உலக இன்பம் இருக்காது அவர்கள் அதாவது தேவனுடைய பட்சமாக நின்று தேவனுக்காக வாழ்கின்றவர்களாக இருப்பார்கள் அதை ஆமரகாமி நோக்கி பாருங்கள் அவன் ஒருவராயிருக்க ஆசீர்வதித்து பெருகன் இஸ்ரேல் நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டை ஒருவரும் அசைக்க முடியவில்லை என்று நாம் காணுகிறோம் அது வல்லரசாகவே இருக்கின்றது அருமையான கற்றுடைய பிள்ளைகளே தேவன் வாக்கருடைய காரியத்தை ஆபரக வாழ்க்கையில நிறைவேற்றினார் ஆபரகோடு தேவன் இருந்தார் நான் ஆபரகோடு இருந்தபடி நான் ஒருவனாயிருந்த அவனை நான் ஆசிரியத்தவனை பெருக பெரியாதியாக மாற்றினியிலே பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுகிறார்கள் பாருங்கள் கத்த பிள்ளைகளில் தேவரோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆபரக போல நம்மை ஆசீர்வதிக்க அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி நான் பனாச இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் போதும் என்று திருப்தியோடு இருங்கள் நான் உங்களுக்கு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கைவிட மாட்டேன் விலக மாட்டேன் இப்படிப்பட்ட குறுக்கொளிகள் ஆசைகள் வரும்போது இ கைவிடப்படுகிற நிலை ஏற்படுகிறது தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது ஏற்படுகிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியவனை உண்டாகிறதை நாம் காணுகின்றோம் அப்படி இல்லாமல் இருக்க நாம் அதாவது தேவருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு போதும் என்ற நிலையோடு தேவ நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகி தேவன் விரும்புகின்றபடினால ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் அலையலுயா அலையலூயா அலையலுயா ஆன அப்படினால ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கும் போது ார் ஆகம இருக்கலாம் வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஈசாக்கை கத்தர் ஆசீர்வதித்தார் இது ஈசாக்கு அதாவது தேவன் சொல்கிறபடி தேவனுக்கு விருப்பமான புருஷ்ணன் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கின்றது அவ்வளவு பயபக்தி உள்ள மனிதனாக ஈசாக்கு இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் இந்த ஈசாக்கோடு தேவன் இருந்தார் தேவன் ஈசாக்கு ஆலோசனை கொடுத்தார் என்னுடைய தகர்ப்பனை போல தகப்பன் பஞ்சத்தில் எகிப்து பஞ்சப்படைக்க சென்றது போல நீ போய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த தேசத்திலே நீ விதை விதை என்று ஆண்டவர் சொன்னார் சொல்லு செய்தபடினால எத்தனை மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டார் நூறு மடங்கு வரலாறு காணாத ஆசிர்வாதத்தை அவர் பெற்றார் என்று நாம் காடுகிறோம் ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் அந்த தேவன் சொல்லுகிறபடி அவர் செய்யும் போது தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய வாழ்க்கையை கருத்தை மேன்மைப்படுத்துகிறார் என்று திருவசரம் சொல்லுகிறபடினால அந்தவரை நான் சோதனைகிறேன் இல்லையெல்லோயா இளையலோயா இளையலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ரெண்டு சமஸம் ஐந்தாம் அதிகாரம் வா கருத்தர் அவனோடு கூட சவதினால் ஏற்பட்ட அவருக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் மிகுதியாக அதை அவர் ஜெயித்தார் தன்னுடைய சொந்த மகனு ராஜ்ய பாரத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து இந்த தாவிதை விரட்டிவிட்டான் என்று நாம் காணுகிறோம் இப்படிப்பட்ட நிலையிலேயும் பொறுமையோடு கர்த்தரோடு கர்த்தருக்கு ஒன்றையும் அவர் செய்யவில்லை என்று நாம் காணுகின்றோம் சவலை கொள்வதற்கு தாவிதக்கு ரெண்டு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அவர் கூட சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் அண்டவரே சத்ரவை கருத்தரை ஒப்புக் கொடுப்பேன் என்று அண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா கொண்டு விடுவோமா என்று அபிஷேகம் விட்டு போய்விடுவார் அனைபடினால எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் பிரயாசங்கள் ஏற்பட்டாலும் தேவன் என்னோட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாள் ஜெயம் பெறுவேன் ஒரு நாள் நான் ஜெயம் பெறுவேன் ஒரு நாள் நான் இந்த சத்துருக்களை மேற்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இந்த தாவிது காணப்பட்டார் தாவிது நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் அடைந்தார் விருத்தி அடைந்தார் பலன் கொண்டார் தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று நாம் காணவரோடு கூட இருக்கும்படியாக அவர் நடந்து கொண்டார் சொந்த மகனை கூட எதிர்த்து நிற்காமல் அவன் அந்த ஓடிவிட்டார் அங்கே கொண்டே இருந்தார் கத்துடைய வேலை வருகிறது வரைக்கும் ஒரு நாள் கருத்தனால் அவர் உயர்த்தப்பட்டார் இல்லையில தேவன் நம்ம இருக்க வேண்டும் அருமையான தேவையான பிள்ளைகளை எந்த சூழலும் கர்த்த நம்ம விலகி விடாதபடி கவனமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனோடு தேவன் இருப்பார் ஆனால் அவனுக்குராய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அவனுக்குரமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கருத்தை கீழ்ப்படுத்தி போடுவார் நமக்காக அவர்கள் தான் செய்வார் என்று கத்திர திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சோதரிகிறேன் ஹலே லோயா லே லோய்யா தேவனுக்கு மனைவி கர்த்தர் யாரோடு கூட இருப்பார் வசனத்தை கை இருப்பார் கர்த்தர் யாரோடு கூட இருப்பார் கர்த்தருக்கு பெரிய மாணவிகளை என்றும் அவர் இருப்பார் அவர்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய இல்லை ஹலே லோயா லேலோயா ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ அதற்குடனே கீழ்படுகிறவர்கள் சிலர் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் ஐயா இப்படி என்ன என்னுடைய காரியத்துக்கூடமா இப்படி தீமை செய்து விட்டார்கள் அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா என்று சொல்லி எனக்கு ஆத்திரமாய் வந்தது பலர் வந்து என்னை பிரஸ் பண்ணினார்கள் நான் போய் ஜபம் ஆண்டவர் சொன்னார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நீ அதை செய்ய நான் அவைகளை செய்வேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் நான் செய்யவில்லை என்று கர்த்தருக்கு பயந்து பயப்படுகிறவர்கள் அந்த மார்த்துடன் தான் சொல்லுகின்றார்கள் தேவனுக்கு பயமே இல்லை ஒரு வார்த்தை நம்முடைய காதில கேட்டுவிட்டால் இப்பொழுது ஒரு கை அவளை பார்க்காமல் அவனை பார்க்காமல் விடமாட்டேன் நான் யார் தெரியுமா என்ற ஆவேசம் நமக்குள்ளே பொங்கி பொத்து வருகிறது அல்லவா கர்த்தர் இருக்க மாட்டான் கர்த்தர் விலகி விடுவார் ஆன் அப்படினால அருமையான கருத்துடைய உணர்த்தலை அறியுங்கள் அப்போ சுனாகிய பேத மிகவும் பசியடைந்திருக்கிற நேரத்தில் சாப்பிடுவதற்கு மனதாயிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் பேசினார் மேலே போய் ஜவம் மண்ணு என்று சொன்னார் அவர் அங்கே உடனே கல்படைந்தார் அண்டவரு நான் ஆகாரம் புசித்து விட்டு போய் ஜெவமணிலா நீண்ட ஜவம் பண்ணலாமே என்று சொல்லவில்லை கருத்தனுடைய தட்டுதலுக்கு உணர்த்தலுக்கு உடனே செவி கொடுத்தார் இப்போ ஜோமணியன் அப்படினாலே புறஜாதிக்காரனாகி கொர்னெலி வீட்டுக்கு போகிறதற்குரிய ஆலோசனை கிடைத்தது அதுவரைக்கும் புறஜாதிகளை இவர்கள் அந்நிய ஜாதி என்று தள்ளி வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு தேவன் இல்லை என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் நமக்குத்தான் அவர் தேவன் என்று எண்ணியிருந்தார்கள் அப்படி அவர் சென்றார் ஆனால் அப்படினா நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கதவை தட்டும்போது அவருக்கு நாம் செவி கொடுப்போம் அவருக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படியும் போது அவரோடு நாம் ஒன்றரை கலந்து அவருடைய அந்திலே மகிழலாம் அவரோடு விட விருந்து சாப்பிடலாம் அவரோடு நாம் கழி கூறலாம் என்று வேதம் சொல்கின்றது ஹலே லுயா ஹலே லுயா ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அப்படி ஆகும் என்று கற்றின வார்த்தை சொல்கிற முடியினால் ஆண்டவரை நான் சோதனைக்கின்றேன் ஹலே லுயா நம்மை திக்கவர்களாக விட மாட்டார் நாங்கள் ஒரு தடவை சூரத்துக்கு சென்றிருந்தோம் சூரத்தில் ஒரு எங்களுடைய சொந்த ஊரில் ஒரு சகோதரி சீரிஸாக இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு மாந்திரவாதி இருந்து அநேகர் எப்படி செய்கிறான் அதில் இந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் கற்றுடைய ஆலோசனை பெற்று சென்றோம் எங்களுக்கு அட்ரஸ் ஒன்றும் சரியாக கிடைக்கவில்லை ஒரு மனிதனிடத்தில் கேட்டோம் அங்கே போய் வந்த ஒரு இடத்துல அவர் ஒரு தெளிவில்லாத மனிதனாக இருந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது பின்னால்தான் சொன்னார்கள் அவர் ஒரு தவறான அட்ரஸை எங்களுக்கு தந்து விட்டு அப்படி நாங்கள் போய் அந்த ஸ்டேஷனுக்கு போய்விட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறங்கி நிற்கிறோம் எங்கே போகிறதுன்னே தெரியாது அட்ரஸ் கேட்டால் அவர் சிரிக்கிறார்கள் இப்படி ஒரு அட்ரஸே அந்த ஏரியாவில் கிடையாது என்று சொல்லுகிறார்கள் இனிமேல் யாரும் போது நேரம் பொழுது இருட்ட போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியல குளிர் நேரம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறோம் சரி ஒரு ஓரமாக நின்று ஜெபம் பண்ணலாம் என்று ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று நம்ம கத்திருக்கிறாரு அல்லவா ஆனால் அப்படினால ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று ஜபம் பண்ணினோம் ஆண்டவர் சொன்னார் இந்த பிரிட்ஜில் ஓவர் பிரிட்ஜில் ஏறி அந்த பக்கம் போங்க என்று சொன்னார் ஓவர் பிரிட்ஜில் ஏறி அந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது இருட்டல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது அப்படினால அந்த பக்கம் போகும்போது அந்த அந்த கணவன் அந்த தெருவடையை வந்து கொண்டிருக்கிறார் இளையிலோயா இளையிலோயா அவரோடு சென்ற ஊழியத்தை நிறைவேற்றி அந்த சோதரியை பிழை செய்தோம் நம்ம இருந்தால் விடமாட்டார் தீர்க்க வல்ல வல்லவராயிருக்கிறார் ஒன்பதாவது முப்பத்தி நான்காவது வாக்கியத்தை நாம் பார்க்கும் போது அங்கே படுக்கையில் இருந்த ஒரு மனிதன் ஐநா பார்த்து. இங்கே என்கிற சொல்லு கிறிஸ்துக்கு போட்டு பேதோடு இருக்கிறார் பேது அந்த படுக்கையில் இருக்கிற மனிதனுடைய கையை பிடித்து ஐநாவே எழுந்துரு குணமாக்குகிறார் சொல்லப்பட்ட புதுமைகளை செய்வார்கள் நான் முதல் முதல் சேலத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தோம் கருத்துரை அனுப்பி ஒரு அம்மா நான்கு கிணறு சாயறதுக்காக பிரயாசப்படுகிறான் அவ ஊழியம் செய்து கொண்டிருந்த பொம்பளை அந்த அப்படினால அவளுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவரே அட்ரஸ் கொடுத்தாரு எங்களை காண்டவர் அதாவது காலையில் ஐந்து மணிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் அந்த பாதையாக சென்ன வீட்டை கண்டுபிடித்தோம் கண்டுபிடித்து அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணினோம் சில நிமிடத்தில் அவர்கள் விடுதலை ஆனார்கள் அவர்கள் ராஜா ஸ்தீபன் என்று ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய பாச தலைவர் அந்த இதில் ஐக்கியமாயிருந்தவர்கள் அங்கே போய் உடனே சொல்லிவிட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அவர்கள் ஒரு சித்தாலயத்தை எங்களுக்கு தந்திருந்தார்கள் தங்கி இருக்கிற எங்களுக்கு ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து ஊழியர் சொன்ன கட்டளை அப்படியே அந்த கிராமத்தில் தாதகாப்பேட்டை என்ற இடத்துல ஒரு சித்தாலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் எங்களை தங்க வைத்திருந்தார்கள் அங்கிருந்து ஊழியர் செய்யும் கர்த்தர் சொன்னார் எங்க கன்னியாகுமரிக்கு வடக்க இனி அமிர்த போக போவது வடக்கு வலதுகி பக்கம் அதாவது ஒரு தெரு ஒரு ஊர் வரும் அதுக்கு இப்படி போகும் இப்படி போகும் அந்த ஊர்ல போய் அந்த இடத்துல வீட்டுல ஒரு பொம்பளை பதினெட்டு வருஷமா ஊமையா இருக்கிறான் அவளுக்கு நீங்க ஜவம் நான் விடுதலை கொடுப்பேன் என்று நீங்க அனுப்பினா இல்லையா குணமாக்குகிறார் அந்த வீட்டிற்கு சென்ற அந்த பொம்பளை கோரி குறுகி போய் ஒரு சின்ன பிள்ளை பிள்ளைகளே இருக்கிறாங்க எங்களை கண்டு வரமாட்டேன் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது தூக்கிட்டு வாருங்க தூக்கி கொண்டு நடுவீட்டுல வைத்தார் ஜெவல நிமிடத்தில் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தது அங்க பேச ஆரம்பித்ததும் அவர் ஊர் ஊரா சொல்லிவிட்டார் என்னுடைய மறைவியை ராகியல் பேசிவிட்டால் பேசிவிட்டார் அங்கே சுசேச மணிக்காக வந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் சத்திய சுசேச குழு என்ற ஒரு குழு அங்கே வந்திருந்தது அவர்கள் அடிக்கடி வந்து இங்கே ஜெவமணி இருக்கிறார்கள் கேள்விப்பட்டு வந்த சின்ன பையன் வந்து பார்த்தார்கள் பார்த்து தங்களுடைய ஊருக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அங்கே ஒரு ஜெவமணினோம் அதில் ஒரு பர்சுத்தாயை பெற்றார் அந்த ஊழியர் மரம் ஆரம்பிக்கப்படாத பொண்ணை அடி ஓடியோயா அந்த குறிப்புகள்லாம் புண்ணை அடியை சேர்ந்தவர்கள் ஆரம்பித்து என்ன சொல்றன்னா இந்த அம்மா பதினெட்டு வருஷம் ஒவ்வொருமையா இருந்தாங்க அனுப்பினார் அங்கே போய் அவர்களுக்கு ஜெவம் பண்ணும் போது குணமாக்குறார் போடுதலை ஆகிய பேசினார்கள் அந்த வரலாறு தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இயேசு ஒரு மனிதனோடு இருந்தார் இயேசு ஒரு கூட்டத்தோடு இருந்தார் இயேசு ஒரு சமுதாயத்தோடு இருந்தார் ஒருவன் உனக்குறவங்க எதிர்த்து நிற்க மாட்டான் இளையலு நான் ஒன்று கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அதற்காக அண்ணவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இளையலுயா இளையலு இந்த ஊழிய காலத்தில் எங்களுக்கு உண்டான ஒரு தைரியம் எங்களுக்கு உண்டான ஒரு காரியம் என்ன என்றால் ஏசு கூட இருக்கிறார் இவ்வளவுதான் தெரியும் இயேசு கூட இருக்கிறார் அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை அவர் செய்கிறார் இது கிட்டத்தட்ட பல வகையிலையும் இருபது நாடுகளுக்கும் கொண்டு சென்றிருக்கின்றார் நாங்கள் இங்கே தேசத்திற்கு போயிருக்கும் போது கழுதைகளை பவனி சென்ற ஒரு வீதி வழியாக எங்களை நடத்தி கூட்டிட்டு போனார்கள் சொன்னார்கள் இந்த பாதையாகத்தான் இயேசு கிரிசு கழுதையில போனது வழியில அப்பதான் போகும்போது பட்டு சேலைகளையும் துணைகளையும் விரிக்கிறாங்க நடக்கல நடந்தது என்னது கழுதேசு கழுத மேல இருக்கிறதுனால அவ்வ இல்லாம போய் காயப்பட்ட தொழிலா விடுவாங்களோ கட்டக்கம் மற்ற மிருகங்கள் விடவே மாட்டாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு மனிதனோடு தேகம் இருந்தால் அவனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அவனோட ஒரு ஒரு இருக்க ஏழாவது அவனோடு தேவன் இருப்பாரானால் அவனை ஆசீர்வதிப்பார் அவனை உயர்த்துவார் அவனை மேன்மைப்படுத்துவார் அவரை பெரிய ஆளாக அவர் மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு அவருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இல்லையிலையா ஒருவன் என் வசனத்தை கை நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் ஒருவனுடைய வசனத்தை கை நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று இயேசு சொல்லுகிறபடினாலே அருமையான கற்றை பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம் ஒருபோது எந்த காரணத்தையும் முன்னிட்டு எதையும் சாக்கு போக்கு சொல்லி நான் விட்டுவிடக்கூடாது ஒரு ஒரு வார்த்தைகளை நான் விட்டுவிடக்கூடாது விட்டுவிட்டால் அவரும் நம்மை வசனத்தை யார் விட்டார்களோ அவர்களோடு தேவன் இருக்க மாட்டார் என்பது உண்மை இது போது நமக்கு பெரிய வெளிப்படுத்திக் கொண்டு வேண்டாம் அதாவது நீங்கள் அதாவது இந்தந்த சத்தியங்களை கை கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்றால் கர்த்தர் அவர்களோடு இல்லை என்று நாம் முடிவு செய்து கொள்ளலாம் இல்லையே லோயா இல்லையா நாங்கள் மலேசியா சென்ற பினாங்கு என்று விடுகிற்கானதுக்கு போயிருந்தோம் அந்த பினாங்குல ரெண்டு வயசானவர்கள் இருந்தார்கள் அழைத்து சென்றவர் அந்த வீட்டுக்கு அழகை சொன்ன ரெண்டு பக்தியுள்ள பெரியவங்க இருக்காங்க அந்த வீட்டுக்கு அவங்க ஞானஸ்தானெலாம் எடுக்கணும் இருக்கிறாங்க அங்கே அப்போது அங்கே போகிற இடத்துல பேசி கொண்டிருக்கும்போது அவர்கள் கேட்டார்கள் ஐயா முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரவத்துக்கு போக முடியுமா என்று கேட்டார்கள் ஆமாம் எடுத்தால் தான் போக முடியும் யேசுனா நமக்கு வழி என்று அவர்களுக்கு அவங்க சொல்லி கொண்டிருந்தோம் சொன்னார்கள் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ரெடியாக இருந்தோம் தமிழகத்தில் இருந்து பிரசித்தி பெற்ற ஒரு பாஸ்டர் வருகிறார்கள் அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நாம் செய்வோம் என்று இருந்தோம் கடந்து தூரம் இதை சொல்லவாக்கு வந்தார் அதாவது ஒரு தேசத்திற்கு போகிற மக்களை கற்றுடைய வழியை காண்பிக்க என்னுடைய மனைவி ஜோல்ஸ் எல்லாம் போட்டு பரவத்துக்கு போக மாட்டோமா பெரிய கேள்வி நாம என்ன செய்ய முடிவு செய்யணும் தெரியுமா அவர்கள் எங்கேயும் இருக்கட்டும் வசனத்தை யாரும் கைகொள்ளவில்லையோ அவரோடு தேவன் இல்லை தேவனுக்கு மயமே இதை நாம் அறிந்து கொண்டால் போதும் தேவனுடைய பிரசுத்த நாமத்திரி மயமும் உண்டாவதாக வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவ விதைகள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அதனுடைய அந்த வசனத்தை ஒரு மனிதன் கை கொண்டால் அவனோடு கூட தேவன் இருப்பார் அதுதானே அவன் படித்தான் நம்ம அதை இருக்கிறோம் அதனுடைய வசனத்தை கைகளுகிறவர்களோடு நாங்கள் வந்து அவர்களோடு வாசம் பண்ணுவோம் அவன் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறபடினாலே ஆண்டு நான் சொத்துருக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கர்த்த நமக்கு அருமையான சத்தியங்களை போதித்திருக்கிறார் அவையில் நாம் கை கொண்டிருக்கின்றோம் காலப்போக்கில் சில நேரங்களில் சில நிர்பந்தமான நிலையில அதாவது கை கொள்ள முடியாத போல இருக்கும் விட்டுவிட வேண்டாம் கை கொள்ளுவோம் கர்த்தனம் ஆசீர்ப்பார் நமது கை கொள்வது நெருக்கத்தின் நான் கத்தன வசனத்தை கை கொண்டு விட்டால் ஆசீர்வதிப்பார் நான் சொன்ன இப்போ நமக்கு ஒரு ஆண்டு விழா ஆண்டு கண்களை ஏறக்கிறேன் வானத்தி கட்டிடத்திலிருந்து கிளர்ந்து வரும் அதை தடுக்க முடியாது ால எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதற்கு அதிகமான சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன் சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுவேன் அவர் யார் ஐஸ்வர்யா சம்மன்னர் ஐஸ்வர்ய சம்பே லுயா ஐஸ்வர்ய சம்மன்னர் இவர்கள நடக்கும்பதேசத்தில் கேட்டிருக்கிற கட்டுரை பிள்ளைகளை சொன்னது ஒரே வசனத்தில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது யோகான் பதினாலு இருபத்தி மூன்று மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் வசனத்தை ஒருவன வசனத்தை கை நாங்கள் அவனோடு வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறேன் கவனமாக இருப்போம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சபை புதிய நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்